அபோஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவனை தவிர வேறு இறைவன் இல்லாத அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் பசி காரணமாக என் ஈரலை பூமியில் படத்துறப்படுத்திருந்தேன் சில வேளைகளில் பசி காரணமாக நான் என் வயிற்றில் கல்லை கட்டி கொள்வேன் ஒரு பசி காரணமாக மக்கள் நடந்து செல்லும் பாதையில் நான் அமர்ந்திருந்தேன் என் அருகில் நபி சொல்லாஹோ அனேகி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் என்னை பார்த்ததும் சிரித்தார்கள் என் அகத்திலும் புறத்திலும் உள்ளதை அறிந்து கொண்டார்கள் பின்பு அபோகிறே என்று என்னை அழைத்தார்கள் இறை தூதர் அவர்களே அருகில் உள்ளேன் என்று கூறினேன் என்னோடு சேர்ந்து வருவீராக என்று கூறினார்கள் அவர்கள் முன்னே செல்ல நான் அவர்களை பின்தொடர்ந்தேன் அவர்கள் வீட்டின் நுழைந்தார்கள் எனக்கு நுழைய அனுமதி வேண்டினார்கள் எனக்கு அனுமதி கிடைத்தது நான் உள்ளே நுழைந்தேன் அங்கு ஒரு குவளையில் பால் வைக்கப்பட்டிருந்தது இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள் இன்னார் அல்லது உங்களுக்கு இதை அன்பளிப்பாக தந்தார்கள் என்று கூறினார்கள் அபோஹர் ரே என்று அழைத்தார்கள் இறை தூதர் அவர்களே இதோ உங்கள் அருகிலேயே உள்ளேன் என்று கூறினேன் நீங்கள் சென்று திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள் என்று நபிசல்லாகும் அலிக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திண்ணை தோழர்கள் இஸ்லாமிய விருந்தாளி ஆவார்கள் குடும்பத்தையோ சொத்தையோ வாரிசுகளையோ பெறாத ஆதரவற்றவர்கள் நபிசல்லு அலைஹிவம் அவர்களிடம் ஒரு தர்ம பொருள் வந்தால் தோழர்களிடம் கொடுத்து விடுவார்கள் அதிலிருந்து அலஹி வசல்லம் அவர்கள் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் ஏதேனும் அன்பளிப்பு வந்தாலும் அவர்களிடம் ஆள் அனுப்பி அதிலிருந்து தானும் எடுத்து அவர்களையும் அதில் கூட்டாக்கிக் கொள்வார்கள் அவர்களை அழைத்து வரச் செய்தது என்னை கவலைக்குள்ளாகியது திண்ணைத் தோழர்களுக்கு இந்த பால் எப்படி போதும் இந்த பாலை குடிக்கவும் அதன் மூலம் சக்தி பெறவும் நானே தகுதி வாய்ந்தவன் அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு தரும்படி என்னிடம் தான் கட்டளையிடுவார்கள் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் இந்த பாலிலிருந்து எனக்கு எதுவும் கிடைக்காமலும் போகும் அல்லாஹுவுக்கு கட்டுப்படுதல் அவனது தூதருக்கு கட்டுப்படுதல் என்பதை விட வேறு அவசியம் என்று நான் கூறிக்கொண்டே திண்ணைத் தோடர்களிடம் வந்தேன் அவர்களை அடைத்தேன் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு நபிசல்லி அவர்கள் அமர்ந்தார்கள் அணிஹி வசல்லம் அவர்கள் அடைத்தார்கள் இறை தூதர் அவர்களே இதோ அருகில் உள்ளேன் என்று கூறினேன் இதை எடுத்து அவர்களிடம் கொடுப்பாக என்று நபி சொல்லாகவும் அணிஹிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் நான் குவலையை எடுத்து அவர்களில் ஒரு மனிதரிடம் கொடுத்தேன் அவர் வயிறு நிறைய குடித்தார் பின்பு அவர் குவலையை திருப்பி தந்தார் அதை மற்றொருடம் கொடுத்தேன் அவரும் வயிறு நிறைய பின்பு என்னிடம் அதை திரும்ப தந்தார் அவர்கள் அனைவரும் வயிறு நிரம்ப விட்டார்கள் இறுதியில் நான் நபி சொல்லுவம் அவர்களிடம் வந்தேன் நபி சொல்லாக அணைகி வசல்லம் அவர்கள் குவலை எடுத்து தன் கையில் வைத்துக் கொண்டு என்னை பார்த்து சிரித்தார்கள் அபோஹே என்று அழைத்தார்கள் அவர்களே இதோ வந்துவிட்டேன் என்று கூறினேன் நீயும் நானும் தானே மிஞ்சியவர்கள் என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்களே உண்மை சொன்னீர்கள் என்று கூறினேன் உட்காருங்கள் பாலை அருந்துங்கள் என்று கூறினார்கள் நான் உட்கார்ந்து பருகினேன் மீண்டும் பருகுங்கள் என்று கூறினார்கள் நான் பருகினேன் பின்னர் மீண்டும் மீண்டும் பருகும்படி என்னிடம் கூறினார்கள் இறுதியில் நான் கூறினேன் உங்களை அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக இனிமேலும் இதை அருந்த என்னிடம் இடம் இல்லை அப்பொழுது நபிசுல்லாக அணிகின்ற செல்லும் அவர்கள் அதை என்னிடம் காண்பிப்பீராகின்றார்கள் நான் கோப்பையை அவர்களிடம் கொடுத்து விட்டேன் அவர்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள் பின்னர் அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி மீதி இருந்த பாலை நபிசல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வருகினார்கள் ஆறு நான்கு ஐந்து